அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உள்ள வள்ளுவம் என்கிற தலைப்பிலே திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறளின் பாக்களையெல்லாம் நாம் படித்து அர்த்தம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அறிவு நலம் என்கிற தலைப்பிலே ஆழமாக தொன்னூறு குரட்பாக்களுக்கு பொருள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் ப்பொழுது மனநலம் என்கிற தலைப்பிலே திருக்குறளுடைய எட்டாவது அதிகாரம் அன்புடைமை என்கிற தலைப்பிலே இருக்கிற அதிகாரத்திலிருந்து தொடங்குகிறேன் நம் எல்லோருக்கும் சொல்லப்போனால் அனைத்து உடலிலே வாழ்கின்ற எல்லா உயிர்களுக்கும் மனதிலே இயற்கையாகவே பிறரிடத்திலே நாட்டம் கொுதல் அன்பு செலுத்துதல் என்பது இயல்பாக இருக்கிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிறரிடத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி இயல்பாக நாம் எதோடாவது தொடர்பு கொள்ளுகிறோம் பிற உடலிலே வாழ்கிற உயிர்களோடு நாம் தொடர்பு கொள்ளுகிறோம் அப்படி தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது அந்த உணர்ச்சியை அன்பு என்றும் பற்று என்றும் பாசம் என்றும் நேசம் என்றும் பல சொற்களால் நாம் அழைக்கிறோம் இப்படி எத்தனை சொற்களால் அழைச்சாலும் அந்த உணர்ச்சியை சொற்களால் விவரித்து விட முடியாது என்பது ஓரளவு உண்மைதான் இருந்தாலும் அந்த உணர்ச்சியை பற்றி நாம் சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே மனநலத்தின் நன்மையை தருகின்றவைகளிலே இந்த அன்பு என்பது மிக சிறந்த இடத்தை பெறுகிறது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு இடத்திலே இருக்கிறார் தன்னுடைய கவிதையிலே அன்புதான் உயர்ந்த தவம் என்கிறார் பொதுவாக தவம் என்றால் உடம்பை வருத்தி கொள்ளுதல் அதன் மூலம் மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு மெய்யறிவை பெற்று முக்தி அடைவது ஆனால் பிற உயிர்களிடத்திலே அன்பு செலுத்துவது மாபெரும் தவம் என்கிறார் அப்படி எல்லோருக்கும் அன்பு செலுத்துவது என்பது இயலாத ஒன்று ஏனென்றால் அன்பு குறுகியதாக இருந்தால் அதற்கு அன்பு என்று பெயர் கிடையாது அந்த உணர்ச்சி எல்லோரையும் நேசிக்கின்ற உலகத்தையே நேசிக்கின்ற உணர்ச்சிக்கு பெயர்தான் அன்பு அறிவுபூர்வமானது அன்பு பற்று என்பது உணர்ச்சி பூர்வமானது ஆனால் இந்த அன்பு என்பது உணர்ச்சியாக இருந்தாலும் அது அறிவுபூர்வமாகும் அது மாபெரும் சிறப்பை பெறுகிறது பிற உயிர்கள் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுக்கின்றவர்களிடத்திலும் அறிவுபூர்வமாக நேசிப்பது என்பதுதான் அன்பின் மாபெரும் சிறப்பு பாரதியாருடைய பாடலை நினைவுபடுத்துகிறேன் செய்க தவம் நெஞ்சே செய்க தவம் செய்தால் வேண்டியதை பெறலாம் அன்பில் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு இதுதான் அந்த பாடல் மனசை பார்த்து சொல்றார் ஓ நெஞ்சே மனமே தவம் செய்க தவம் செய்தால் வேண்டியதை பெறலாம் தவம் பண்ணினா கூற்றம் குதித்தலும் கைகூடும் பெர் திருவள்ளுவர் மரணத்தை கூட ஜெயிக்கலாம் தவத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது என்று தவத்தை பற்றி துறவறையல்லே வள்ளுவர் அருளி செய்திருக்கிறார் அதை நாம் இப்பொழுது படிக்கவில்லை பிறகு நாம் படிப்போம் அடுத்தபடியாக சொல்கிறார் அன்பிற தவம் இல்லை தவத்திலே எல்லாம் மிகச்சிறந்த தவம் எல்லா உயிர்களையும் அறிவு பூர்வமாக மனமாற நேசிப்பது அப்படி நேசிக்கின்ற ஒரு மனோபாவம் அறிவின் அடிப்படையிலே அமைய வேண்டும் ஏன் நான் எல்லாவற்றையும் எல்லோரையும் நேசிக்கிறேன் நேசிப்பதற்கு என்ன காரணம் என்ற ஒரு அறிவுபூர்வமான அன்பு இருக்க வேண்டும் வள்ளுவர் இங்கே குடும்பத்திலேதான் சொல்லுகிறார் முதலில் அன்பை வளர்க்க வேண்டிய இடம் குடும்பம் நன்கு அறிவையும் ஒழுக்கத்தையும் ஆசிரியரிடமிருந்து கற்ற மாணவன் பண்பில் சிறந்த ஒரு மனைத்தக்க மாண்புடைய ஒரு பெண்ணை மணந்து அன்போடு இருந்து மக்களை பெற்று இனிய சொற்களை சொல்லி விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்பதுதான் திருக்குறள் காட்டும் இல்லற நெறி அத்தகைய இல்லற நெறியிலே அன்பு முக்கியமான இடத்தை பெறுகிறது எனவேதான் பாரதியார் சொன்னார் அன்பில் சிறந்த தவம் இல்லை அன்புக்கு நிகரான தவம் இல்லை குடும்பத்தில் இருந்து கணவன் மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர் வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லோரிடத்திலும் அன்போடு இனிய சொற்களை சொல்லுவதுதான் சிறந்த அறம் எனவே அன்பை வெளிப்படுத்துவதே அறம் என்கிறார் வள்ளுவர் பாரதியார் தவம் என்கிறார் அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு அன்பு இன்பமான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எனவே அந்த அடிப்படையிலே அன்பை உடையவர்களாக வள்ளுவர் எல்லாத்தையும் உடைமைங்கிறார் பெரும்பாலும் அறிவு உடைமை அதை நம்முடைய வயமா வச்சிருக்கணும் நம்ம கிட்ட அது சொத்து மாதிரி வச்சிருக்கணும் அதே மாதிரி அன்பை சொத்தாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தொடர்ந்து நாளை படிப்போம் திருவள்ளுவருடைய அருள் உபதேசத்தை ஆழ்ந்த மனதிலே பதிய வைப்போம் அவருடைய அருளை சார்ந்திருப்போம்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 11196 டபுல் ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்